ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமயன்பர்களே அதிதி எனப்படும் விருந்தினரை உபச்சரித்தல் நாள்தோறும் பிறருக்குத் தேவையான உதவிகளை செய்து தருதல் ஆகியவற்றை மனுஷய யஜ்ஞம் என்ற உணர்ந்து கொள்கிறோம் அடுத்து பிரம்மய்ஞம் அல்லது ரிஷி யஜம் வேதம் இதனை பிரம்மயஜ்ஞம் என்றே குறிப்பிடுகிறது ஸ்மிருதிகள் ரிஷியஜம் என்று கூறுகிறது வேதங்களை கண்டுணர்ந்த ரிஷிகளை நாள்தோறும் வணங்குதல் அவர்களால் அருளப்பட்ட வேதங்களை ஓதுதல் அதன் பொருளை உணர்தல் குறிப்பாக ஓதுதல் பிரம்மயம் எனப்படும் வேதங்களை ஓத இயலாதவர்கள் திருக்குறள் போன்ற நூல்களை தர்மத்தையும் தத்துவத்தையும் உபதேசிக்கும் சாஸ்திர வாக்கியங்களை ஓதுதல் அவசியம் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை ஓதுவதே பிரம்மயஜம் அவற்றை அருளிய ரிஷிகளை நினைந்து அவர்களை மானசீகமாக வணங்குவதும் நீரை சமர்ப்பணம் செய்து அவர்களை வழிபடுவதும் பிரம்மயஜமாகும் ஏ ரிஷயா தான் ரிஷீம்ஸ்தர்ப்பயாமி சர்வான் ரிஷீன்ஸ்தர்ப்பயாமி சர்வரிஷிகணான்ஸ்தர்ப்பயாமிஷிகள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத பேருண்மைகளை இவ்வுடல் வாழ்க்கையில் உயிரானது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நெறிகளை சொற்கள் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த ரிஷிமார்களை வணங்குவதால் அவர்கள் அருளிய சாஸ்திரங்களை ஓதுவதால் அறிவு வளருகிறது ஒவ்வொரு கணமும் அறிவு பயனுள்ளதாகிறது உள்ளம் உறுதி பெறுகிறது வாழ்க்கை தூய்மையும் செம்மையும் நிறைந்ததாகிறது அமைதியும் ஆனந்தமும் நன்கு அனுபவிக்கப்படுகின்றன நமோ நமோ நமோ வாச்சேயோதித்துதித்தே நம ரிஷி மந்திரிருத்பதி மந்திரபத்தேதங்களிலே ரிஷிகளை போற்றியிருக்கிறார்கள் ரிஷிகளை மகான்களை நாள்தோறும் அதிகாலையில் நினைந்து வணங்குவது அவர்களுடைய மகிமைகளையெல்லாம் நமக்கு வழங்கும் ஓதுதல் ஓதுவித்தல் பொருளுணர்தல் பொருள் உணர்வித்தல் சுவாத்தியாயம் பிரவச்சனம் சாஸ்திரங்களை மறந்துவிடக்கூடாது சாஸ்திரங்களை மறப்பது பெரும் குற்றமாக பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டு இருக்கிறது நாள்தோறும் வணங்கி அவர்கள் அருளிய சாஸ்திரங்களை மறவாமல் இருக்க ஓதுதலும் அடுத்த தலைமுறையினரை அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளவும் வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு சாஸ்திரங்களை வழங்குவதும் இல்லறத்தானின் தலையாய கடமையாகும் தன்னுடைய குழந்தைகள் மற்ற குழந்தைகள் ஆகியோருக்கு கீதை திருக்குறள் போன்ற நூல்களை மனப்பாடம் செய்வித்தல் இல்லறத்தானின் தினசரி கடமைகளுள் ஒன்றாகும் பிரம்ம என்றால் வேதங்கள் வேதங்களை பாதுகாத்தல் அதன் உபதேசங்களை கடைப்பிடித்தல் அடுத்த தலைமுறைக்கு வேதங்களோடு கூடிய அற வாழ்க்கையின் கருத்துக்களை முறையாக வழங்குதல் இதுவே ரிஷி யஜ்யம் இதுவே பிரம்ம யஜம் மூன்று கடமைகள் மிக முக்கியமானவை நல்ல குழந்தைகளைப் பெற்று அக்குழந்தைகளுக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான நெறிமுறைகளை வாழ்ந்து காட்டி கற்றுத்தருதல் முதல் கடமை இயற்கையின் பல்வேறு வெளிப்பாடுகளாக விளங்கிக் கொண்டிருக்கும் தேவதைகளை இயற்கையை வாயிலாக வழிபடுதல் இரண்டாவது கடமை சாஸ்திரங்களை பாதுகாப்பது மூன்றாவது கடமை பித்ருணம் தேவ ரிணம் ரிஷிரணம் பொருளை கொடுத்து ரிஷிகளுக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாது ரிஷிகளுக்கு நாம் எந்த பொருளையும் கொடுக்க முடியாது வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதன் மூலம் சாஸ்திரங்களை ஓதி உணர்ந்து கடைபிடித்து அடுத்த தலைமுறைக்கு வழங்குவதன் மூலம் அவர்கள் நமக்கு தந்த செல்வங்களுக்கு கைமாறு செய்கிறோம் இறையொருளால் நாள்தோறும் பிரம்மயஜமாகிய ரிஷி யஜ்யத்தை நிறைவேற்றுவோமாக அத்ரி புருகு குத்ஷர் வசிஷ்டர் கௌதமர் காஷ்யப்பர் அங்கிரஸ் முதலான அனைத்து ரிஷிகளையும் வணங்குவோமாக நமஹ்பரம ரிஷிப்பியகா நமஹ்பரம ரிஷிபியகா ரிஷிகளுக்கு மனமார்ந்த பணிவான நமஸ்காரங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் இறைவழிபாடாக நிகழட்டும் இவ்வாழ்க்கையே யஜ்ஞத்தின் பொருட்டு வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஜீவனும் எஜமானன் எனப்படுகிறான் எஜமானன் என்ற சொல்லுக்கு இறைவழிபாடு செய்பவன் என்று பொருள் யஜ் என்ற வினையடியிலிருந்து யஜ்ஞம் என்றும் எஜமானன் என்றும் சொற்கள் உருவாகி இருக்கின்றன எஜமானனாக இருந்து யஜ்யஸ்வரூபத்தை உணர்வோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்